ஒரு மனிதர் நபிசல்லும் அவர்களுக்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அதை பார்த்த நபி சொல்லாஹும் அணிஹி வசல்ல உமது வலது கையால் சாப்பிடுவீராக என்று கூறினார்கள் அவர் என்னால் முடியாது என்று கூறினார் அப்படியானால் நீர் முடியாமல் போய்விடுவேர் என்று நபிசல்லாக அவரின் பெருமையை தவிர வேறு எதுவும் அவரை தடுக்கவில்லை பிறகு அவரால் அந்த உணவை தன் வாய் வரை கூட உயர்த்த முடியாதவரானார் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று